அத்தியாயம் ஒரு பெண்மணியின் பெயர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இது உமது இறைவன் தனது அடியார் ஜக்கரியாவுக்கு செய்த அருளை கூறுதல் அவர் இறைவனை இரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார் என் இறைவா என் எலும்பு பலவீனமடைந்து விட்டது தலையும் நரையால் மின்னுகிறது என் இறைவா உன்னிடம் பிரார்த்தித்ததில் நான் துர்பாகியசாலியாக இருந்ததில்லை எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை அற்றவளாக இருக்கிறார் எனவே ஒரு உதவியாளனை நீ எனக்கு வழங்குவாயாக அவர் எனக்கும் யாகூவின் குடும்பத்தாருக்கும் வாரிசாவார் என் இறைவா அவரை உன்னால் பொருந்திக் ஆக்குவாயாக என்றார் ஜக்கரியாவே ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம் அவரது பெயர் யஹ்யா இப்பெயரிடப்பட்டவரை இவருக்கு முன்னாம் ஏற்படுத்தியதில்லை என இறைவன் கூறினான் என் இறைவா எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான் என் மனைவியோ பிள்ளை அற்றவளாக இருக்கிறார் நானோ முதுமையின் இறுதியை அடைந்து விட்டேன் என்று அவர் கூறினார் அப்படித்தான் என்று இறைவன் கூறினான் அது எனக்கு எளிதானது நீ எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் உம்மை படைத்தேன் எனவும் உமது இறைவன் கூறினான் என்று கூறப்பட்டது என் இறைவா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று அவர் கேட்டார் குறைபாடற்ற நிலையில் நீர் இருந்தும் மூன்று இரவுகள் மனிதர்களிடம் நீர் பேச மாட்டீர் என்பதே உமக்கு அடையாளம் என்று அவன் கூறினான் தொழுமிடத்தை விட்டு அவர் தமது சமுதாயத்திடம் வந்து காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று செய்கையால் அறிவித்தார் யஹ்யாவே இவ்வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்கிறார்கள் என்று கூறினோம் சிறுவராக இருக்கும் அவருக்கு அதிகாரத்தை அளித்தோம் அவர் நம்மிடமிருந்து இறக்கத்தன்மை பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் நம்மை அஞ்சுபவராகவும் தமது பெற்றோருக்கு நன்மை செய்பவராகவும் இருந்தார் பாவம் செய்பவராகவோ அடக்குமுறை செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை அவர் பிறந்த நாளிலும் அவர் மரணிக்கும் நாளிலும் உயிருடன் அவர் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது நிம்மதி உண்டு இவ்வேதத்தில் மரியமை பற்றி நினைவூட்டுகிறாக தமது குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில் உள்ள இடத்தில் அவர் தனித்திருந்தார் அவர்களை விட்டும் ஒரு திரையை அவர் போட்டுக் கொண்டார் அவரிடம் நமது ரூகை அனுப்பினோம் அவர் முழுமையான மனிதராக அவருக்கு தோற்றமளித்தார் நீர் இரையற்றமுடையவராக இருந்தால் உம்மை விட்டும் அளவற்ற அருள்வாளனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நான் உமக்கு பரிசுத்தமான புதல்வனை அன்பளிப்பு தருவதற்காக வந்த உமது இறைவனின் தூதன் என்று அவர் கூறினார் எந்த ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாமலும் இருக்க எனக்கு எப்படி புதல்வன் உருவாக முடியும் என்று மரியம் கேட்டார் அப்படித்தான் என்று இறைவன் கூறினான் இது எனக்கு எளிதானது அவரை மக்களுக்கு சான்றாகவும் நம் அருளாகவும் ஆக்குவோம் இது நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை எனவும் உமது இறைவன் கூறினான் என்று ஜிப்ரில் கூறினார் பின்னர் கருவுற்று அக்கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார் பிரசவ அவரை ஒரு பேரீச்சை மரத்தின் அடிப்பாகத்திற்கு கொண்டு சென்றது நான் இதற்கு முன்பே இறந்து அடியோடு மரக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்கக் கூடாதா என்று கூறினார் கவலைப்படாதீர் உமது இறைவன் உமக்கு கீழே ஊற்றை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவரது கீழ்ப்புறத்திலிருந்து வானவர் அழைத்தார் பேரீச்சை மரத்தின் அடிபாகத்தை உழுக்குவீராக அது உம்மீது பசுமையான பழங்களை சுறியும் என்றார் நீர் உண்டு பருகி மனு மனிதர்களில் எவரையேனும் நீர் கண்டால் நான் அளவற்ற அருளாளனுக்கு நோன்பு நோற்பதாக செய்து விட்டேன் என்று எந்த மனிதனிடமும் பேச என்று கூறுவாயாக அவர் பிள்ளையைப் பெற்று அப்பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார் மரியமே பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டாயே என்று அவர்கள் கேட்டனர் ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றனர் அவர் குழந்தையை சுட்டிக்காட்டினார் தொட்டிலில் உள்ள குழந்தையிடம் எவ்வாறு பேசுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே அவர் அக்குழந்தை நான் அல்லாஹுவின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபி ஆக்கினான் நான் எங்கே இருந்த போதும் பாகியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமில்லாம் தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான் என்னை துர்பாகியசாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்றார் இவரே மரியம் என் மகன் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுவே எந்த பிள்ளையையும் ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தகுதியானதன்று அவன் தூயவன் ஒரு காரியத்தை பற்றி அவன் முடிவெடுத்தால் ஆகு என்றுதான் அதற்கு கூறுவான் உடனே அது ஆகிவிடும் அல்லாகுவே எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாவான் அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று கூறுகிறாக அவர்களுக்கிடையே உள்ள பல்வேறு பிரிவினரும் முரண்பட்டனர் மகத்தான நாள் வரும்போது ஏங்கு இறைவனை மறுப்போருக்கு கேடு உள்ளது நம்மிடம் வரும் நாளில் தெளிவாக பார்ப்பார்கள் தெளிவாக கேட்பார்கள் எனினும் அநீதி இழைத்தோர் அந்த பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பார்கள் அவர்கள் எண்ணி பார்க்காமலும் நம்பிக்கைக்குள்ளாமலும் இருக்கும்போது காரியம் முடிக்கப்பட்டு இழப்பு ஏற்படுத்தும் நாளை பற்றி எச்சரிப்பிறாக பூமிக்கும் அதன் மேல் இருப்போருக்கும் நாமே வாரிசாவோம் அவர்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுகிறார்கள் அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என் தந்தையை செவியுறாத பார்க்காத உமக்கு எந்த பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என் தந்தையே உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக உமக்கு நேரான பாதையை காட்டுகிறேன் என் தந்தையை ஷைதானே வணங்காதீர் ஷைதான் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவனாவான் என் தந்தையே அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ எனவும் ஷைதானுக்கு உற்ற நண்பராக நீர் ஆகிவிடுவீரோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்றார் இப்ராஹிமே எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா நீர் விலகிக் கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன் நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை கூறினார் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்களுக்காக என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான் உங்களையும் அல்லாகோ என்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன் என் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வேன் எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாகியசாலியாக ஆகாமல் என்று இப்ராஹிம் கூறினார் அவர்களையும் அல்லாகோயின்றி அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகிய அவருக்கு இசாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாக்கினோம் அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம் அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவூட்டுகிறார் அவர் தேர்வு செய்யப்பட்டவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் தூர்மலையின் வள பகுதியிலிருந்து அவரை அழைத்தோம் நம்மிடம் பேசுவதற்காக அவரை நெருக்கமாக்கினோம் நமது அருளால் அவரது சகோதரர் ஹாரூனை நபியாக அவருக்கு அன்பளிப்பு செய்தோம் இவ்வேதத்தில் இஸ்மாயிலையும் நினைவூட்டுகிறார்கள் அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் ஏவக்கூடியவராக இருந்தார் தமது இறைவனால் திருப்தி கொல்லப்பட்டவராகவும் இருந்தார் இவ்வேதத்தில் எதிரி செய்யும் நினைவூட்டுவீராக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் அவர்கள் ஆதமுடைய வழித்தோன்றல்களிலும் நூகுடன் நாம் கப்பலில் ஏற்றியவர்களிலும் இப்ராஹிம் இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர் வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்களாவர் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான் அவர்களிடம் அளவற்ற அருளாளனின் வசனங்கள் கூறப்பட்டால் அழுது சஜிதாவில் வீழுவார்கள் அவர்களுக்கு பின்னர் வழித்தொன்றல்கள் வந்தனர் அவர்கள் தொழுகையை பாழாக்கினர் மனோ இச்சைகளை பின்பற்றினர் அவர்கள் பின்னர் இழப்பை சந்திப்பார்கள் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சிறிதளவும் அநீதி அழைக்கப்பட மாட்டார்கள் அவை நிலையான சொர்க சோலைகள் அளவற்ற அருளாளன் அதை தனது அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் அவனது வாக்கு நிறைவேற்றப்படக்கூடியதாகும் அங்கே சலாம் என்பதை தவிர எந்த வீணானதையும் அவர்கள் செவியுற அங்கே காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய உணவுகள் உள்ளன நமது அடியார்களில் நம்மை அஞ்சு இந்த சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக்குவோம் முகமதே உமது இறைவனின் கட்டளை இருந்தால் தவிர இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன் உள்ளதும் பின் உள்ளதும் இடையே உள்ளதும் அவனுக்கே உரியன உமது இறைவன் மறப்பவனாக இல்லை என்பதை இறைவன் கூறச் சொன்னதாக கூறினார் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றுக்கும் அவனை இறைவன் எனவே அவனை வணங்குவீராக அவனது வணக்கத்திற்காக சிரமங்களை சகித்துக் அவனுக்கு நிகரானவனை நீர் அறிகிறீரார் நான் இறந்துவிட்டால் இனிமேல் உயிருள்ளவனாக எழுப்பப்படுவேனா என்று மனிதன் கேட்கிறான் முன்னர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டாமா உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் ஷைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம் பின்னர் அவர்களை நரகை சுற்றி மண்டியிட்டோராக நிறுத்துவோம் பின்னர் ஒவ்வொரு கூட்டத்திலும் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்வதில் மிக கடுமையாக இருந்தோரை தனியாக பிரிப்போம் அதில் கருகுவதற்கு தகுதியுடையோர் யார் என்பதை நாம் நன்றாக அறிவோம் உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது இது உமது இறைவனால் நிறைவேற்றப்படும் கடமை பின்னர் நம்மை அஞ்சியோரை காப்பாற்றுவோம் அநீதி இழைத்தோரை மண்டியிட்டோராக அதிலேயே விட்டுவிடுவோம் நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்படும்போது நம் இரு கூட்டத்தினரில் சிறப்பான தங்குமிடத்திலும் சிறப்பான சபையிலும் இருப்போர் யார் என்று நம்பிக்கை கொண்டோரை நோக்கி ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் இவர்களை விட அழகிய சாதனங்களுடனும் தோற்றத்துடனும் இருந்த எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன் அழித்துள்ளோம் வழிகேட்டில் இருப்போருக்கு அளவற்ற அருளாளன் அவகாசத்தை நீட்டிக்கிறான் என்று கூறுகிறார்கள் எச்சரிக்கப்பட்ட வேதனையை அல்லது யுக முடிவு நேரத்தை அவர்கள் சந்திக்கும் போது கெட்ட தங்குமிடத்திற்குரியவரும் பலவீனமான படை உடையவரும் யார் என்பதை அறிவார்கள் நேர் வழி பெற்றோருக்கு அல்லாஹ் அதிகமாக்குகிறான் நிலையான நல்லரங்கலை உமது இறைவனிடம் சிறந்த கோழிக்கும் சிறந்த தங்குமிடத்திற்கும் உரியது நமது வசனங்களை மறுத்தவனை கண்டீரார் செல்வமும் சந்ததியும் வழங்கப்படும் என்று கூறுகிறான் மறைவானவற்றை இவன் கண்டுபிடித்து விட்டானா அல்லது அளவற்ற அருளானனிடம் ஏதேனும் உறுதிமொழியைப் பெற்றானா அவ்வாறு ஏதுமில்லை அவன் கூறுவதை பதிவு செய்வோம் அவனுக்கு வேதனையை ஒரே அடியாக நீட்டுவோம் அவன் எதை பற்றி பேசினானோ அவனது செல்வங்களுக்கும் சந்ததிகளுக்கும் நாமே வாரிசாகிவிடுவோம் தன்னந்தனியாக நம்மிடம் அவன் வருவான் தங்களுக்கு உதவுவார்கள் என அல்லாகவோயன்றி பல கடவுள்களை இவர்கள் ஏற்படுத்திக் அவ்வாறில்லை தங்களை இவர்கள் வணங்கியதை அவர்கள் மறுத்து இவர்களுக்கு எதிராவார்கள் ஒரே அடியாக துண்டித்து விடுவதற்காக நம்மை மறுப்போரிடம் ஷைதான்களை அனுப்புகிறோம் என்பதை நீர் அறியவில்லையா எனவே அவர்கள் விஷயத்தில் அவசரப்படாதீர் அவர்களுக்காக துல்லியமாக கணக்கெடுக்கிறோம் இறைவனை அஞ்சுவோரை அளவற்ற அருளாளனிடம் குழுவாக ஒன்று சேர்க்கும் நாளில் குற்றவாளிகளை நரகை நோக்கி தாகமுள்ளோராக ஓட்டி செல்வோம் அளவற்ற அருளாளனிடம் உறுதிமொழி பெற்றவர் தவிர பரிந்துரைக்க எவரும் அதிகாரம் பெறமாட்டார்கள் அளவற்ற அருளாளன் பிள்ளையை ஏற்படுத்தி என்று அவர்கள் கூறுகின்றனர் அபாண்டத்தையே கொண்டு வந்துவிட்டீர்கள் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளைகள் இருப்பதாக அவர்கள் வாதிடுவதால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்கிவிட பார்க்கின்றன பிள்ளையை ஏற்படுத்திக் அவசியம் அளவற்ற அருளாளனுக்கு இல்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற அருளாளனிடம் அடிமையாகவே வருவார்கள் அவர்களை அவன் சரியாக எண்ணி கணக்கிட்டிருக்கின்றான் அவர்கள் அனைவரும் கியாமத்தின் நாளில் அவனிடம் தன்னந்தனியாகவே வருவார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்தோரிடம் அளவற்ற அருளாளன் அன்பு செலுத்துவான் முகமதே நம்மை அஞ்சு போருக்கு நீர் இதன் மூலம் நற்செய்து கூறுவதற்காகவும் பிடிவாதம் பிடிக்கும் கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவுமே உமது மொழியில் இதை எளிதாக்கியுள்ளோம் எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன் அழித்துள்ளோம் அவர்களில் எவரையாவது நீர் காண்கிறீரா அல்லது அவர்களது முனகலை எனும்